வணக்கம் நாள் பதினைந்து நான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது நச்சினையின் பொது அறிவு குவியலுக்காக சென்னையிலிருந்து மணிக்கொடி நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் 1. ஜனநாயகத்தின் சிறந்து விளங்கும் நாடுகளின் பட்டியலில் இந்தியாவின் தரநிலை 42 ஆகும் 2. மிகிர் என்னும் 2.8 பாயிண்ட் எயிட் பெடாபிளாக்ஸ் உயர் செயல்திறன் கொண்ட கணினி அமைப்பை அறிமுகம் செய்து வைத்த மத்திய அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் ஆவார் மூன்று ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியை வென்ற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 இனி இன்றைய கேள்விகள் ஒன்று இயற்கை வேளாண்மையை ஊக்குவிக்கும் நோக்கில் எந்த மாநிலம் விலையில்லா இயற்கை வேளாண்மை திட்டத்தை தொடங்கியுள்ளது இரண்டு உலக மொழிகளில் திருக்குறள் மொழிபெயர்ப்புகள் என்னும் நூல் எங்கு வெளியிடப்பட்டது மூன்று சமூக நீதிக்கான கி வீரமணி விருதினை பெற்றவர் யார் நான்கு நாட்டின் முதல் இன்ஜின் இல்லா ரயிலின் பெயர் என்ன நன்றி மீண்டும் சந்திப்போம்